வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பிறரிடம் குறை கண்டு பிடிப்பது சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவது தான் ஆம் பிறரிடம் குறை கண்டு பிடிப்பது சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் என்கிறார் குருநானக் நன்றி வணக்கம்